நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அக்டோபர் மூணு ஐரோப்பாவில் ஒரு காலத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட தொடக்கத்துல இருந்து வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு நாடா இருந்தது ஜெர்மனி நமக்கு ஜெர்மனி எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவு அந்த நாட்டாண்ட சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் அவரையும் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படி ஜெர்மனி நாடுனாலே ஹிட்லர் தான் நம்மளோட நினைவுக்கு வருவார் இல்லையா தன்னோட ஆட்சிய உலகம் பூராவும் பரப்பணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாடா சண்டை போட்டு அந்த நாடுகளை ஆக்கிரமிச்சதுனால உலக போரே வந்தது இதனால அதுல கடைசியா ஜெர்மனி நாடு தோல்வியும் அடைஞ்சுது இது உலக சரித்திரம் இந்த சரி இடம்பெற்ற ஜெர்மனி நாட்டை மையமா வச்சு நடந்த ஒண்ணுதான் சுவர் அப்படிங்கிற பெர்லின் வால் அந்த சுவர் இடிக்கப்பட்டு மேற்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் ஒன்னா இணைஞ்ச தினம்தான் அக்டோபர் மூணு ஜெர்மனி யூனிட்டி டே அப்படின்ட்டு ஜெர்மனி நாட்டில் கொண்டாடப்படுற ஒரு தினம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த சிறப்புமிக்க இணைப்பு நடந்தது இரண்டாம் உலக போர் இது முடிஞ்ச உடனேயே ஜெர்மனி நாட்ட அலைடு நாடுகளா இருந்த இந்த போர்ல ஈடுபட்ட அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து அப்புறம் சோவியத் யூனியன் இந்த நாலு நாடுகளும் ஜெர்மனிய ஆக்கிரமிச்சாங்க இதுல அமெரிக்கா இங்கிலாந்து சோவியத் யூனியன் கம்யூனிச கொள்கைய பரப்ப ஜெர்மனிய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த காரணத்தினால ஒன்னா இருந்த ஜெர்மனி நாடு ரெண்டா பிரிய ஆரம்பிச்சது வெஸ்ட் ஜெர்மனி அப்படின்ட்டும் ஈஸ்ட் ஜெர்மனி அப்படின்ட்டு இதுல ஈஸ்ட் ஜெர்மனி ரொம்ப கம்யூனிசத்தோடவே சோவியத் யூனியனை ஜெர்மனி நாட்டோட தலைநகரமா இருந்த பெர்லின் நகரமும் ரெண்டா பிரிஞ்சது வெஸ்ட் பெர்லின் அப்படின்ட்டும் ஈஸ்ட் பெர்லின் அப்படின்ட்டும் பிரிஞ்சு இந்த ரெண்டு பகுதிக்கும் இடையில ஒரு பெரும் சுவரும் எழுப்பினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல எழுப்பி மாதிரி நகரத்தையும் சுமார் இருபத்தி எட்டு பிரிச்சே வச்சிருந்தது பல கட்ட பேச்சுவார்த்தைகள் பல நாடுகளோட தலையீடுகள் இதோட பலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்டப்பட்ட இந்த 140 நாற்பது கிலோமீட்டர் நீளமான சுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் இடிக்கப்பட்டது இத தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் ரெண்டு நாடுகளும் அதாவது வெஸ்ட் ஜெர்மனியும் ஈஸ்ட் ஜெர்மனியும் ஒன்னா இணைக்கப்பட்டு ஜெர்மனி அப்படிங்கிற ஒரே நாடா உருவாச்சு அந்த ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இணைக்கப்பட்ட தினம் அக்டோபர் மூணு இந்த ஜெர்மனி இணைப்போட இருபதாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்க ஜெர்மன் நாட்டு அஞ்சல் துறை ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் அஞ்சல் தொலை ஒன்று வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலையில் அவங்க பதிவு செஞ்சு இருந்தது அந்த நாட்டோட பாராளுமன்ற கட்டிடமான ரீஸ்ட் அப்படிங்கிற கட்டடத்தை வரலாற்று சிறப்புமிக்க இந்த இணைப்பை சிறப்பிக்க வெளியிட்ட இந்த அஞ்சல் தலைய நாம ஆண்டு விழாக்கள் அதாவது அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் பாராளுமன்ற கட்டிடங்கள் அதாவது பார்லிமெண்ட் பில்டிங்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் தேசிய கொடிகள் அதாவது நேஷனல் பிளாக்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை ொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்